அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே அறிவு நலம் என்கிற தலைப்பிலே கருத்துக்களை பார்க்கப் போகிறோம் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே அறிவுடைமை அதிகாரத்தை இப்பொழுது படிக்கப் போகிறோம் ஏனென்றால் நமக்கு அறிவினுடைய பெருமை தெரிய வேண்டும் அறிவினுடைய அவசியம் தெரிய வேண்டும் அறிவை வளர்க்க வேண்டும் நமக்கு அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது ஆனால் அந்த அறிவை புகட்டுவதற்கு ஆசிரியர் தேவைப்படுகிறார் நூல்கள் தேவைப்படுகின்றன அதன் மூலம்தான் நம்முடைய அறிவை அதாவது சுயமாக நமக்கும் சிந்திக்கக்கூடிய சக்தி இருக்கிறது ஆகவே இதை ஏற்கனவே பார்த்தோம் மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவிழ முன்னிற்பவை அதாவது நமக்கு சிந்திக்கக்கூடிய சக்திய நூல்கள் தான் நன்றாக பயன்படுத்துகின்றன ஆகவே மதிநுட்பம் நூலோடு உடையார்கள் இன்னொரு கருத்தும் சொல்லுகிறேன் இந்த நூல்கள் எல்லாம் விளக்கு ஒளி போன்றது சுய அறிவு என்பது கண் போன்றது இந்த சுய அறிவாகிய கண் விளக்கு ஒளியாகிய நூல் சாதாரணமா ஒரு பொருளை பார்க்கணும்னா நமக்கு கண்ணொழியும் தேவை விளக்கொழியும் தேவை கண்ணொழியும் விளக்கொழியும் இருந்தால்தான் ஒரு பொருள் விளங்குகிறது கண்ணொழி இருளாக இருந்தால் பொருள் விளங்கார் விளக்கொலி இருந்து என்றால் பொருள் விளங்கார் ஆகவே ஒரு பொருள் விளங்க வேண்டுமென்றால் கண்ணொழியும் தேவைப்படுகிறது விளக்கொழியும் தேவைப்படுகிறது அதே நம்முடைய சுய அறிவும் நூலறிவும் இரண்டும் சேர வேண்டும் பிறகு அது வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தோமானால் அது நுண்ணறிவாக மாறிவிடும் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் இதை சிந்திப்பதிலே குற்றம் ஒன்றும் இல்லை ஆகவே சுய அறிவும் நூலறிவும் இணைவதன் மூலம் அறிவு தெளிவு பெறுகிறது இதை விடாது வாழ்க்கையில் இதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் தினந்தோறும் ஒரு அரை மணி நேரமாவது நாம் நல்ல நூல்களை கற்று நம்முடைய அறிவை தூய்மையாக தெய்வீகமானதாக நமக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ளதாக வைத்துக் கொள்ள வேண்டும் தேவையில்லாத அறிவை வளர்க்கக் கூடாது வள்ளுவர் சொன்னது போல கற்பவே கற்க வேண்டும் எதை கற்றால் நம்முடைய மனம் மாசு அடையுமோ அதை நாம் கற்க கூடாது இப்பொழுது நாம் அறிவுடைமை அதிகாரத்தில் உள்ள குரல் பாக்களை படித்து பொருள் தெரிந்து கொள்ளலாம் நான் சற்று அதிகமாகவே முகவரையாக சில கருத்துக்களை மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன் இப்பொழுது நேரடியாக சொல்லுகிறேன் நாற்பத்தி அதிகாரம் அறிவு அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் மீண்டும் ஒரு முறை அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளடிக்கல் ஆகா அரண் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இது மனப்பாடம் என்ன நல்லது அறிவு என்பது அற்றம் காக்கும் கருவி அற்றம்னா அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் அது பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள் அரணும் ஆகும் அதாவது ஒரு அரசர் அந்த காலத்துல எல்லாம் வாழ்றது வந்து கோட்டைக்குள்ள இருப்பான் கோட்டைக்குள்ள இருந்து கொண்டு அவர்களும் விடாம பயிற்சி யுத்த பயிற்சி போர் பயிற்சி எல்லாம் பண்ணிக்கொண்டே இருப்பான் ஏன்னா எந்த நேரம் யார் நம்மை தாக்குவார்கள்னு தெரியாது அது மாத்திரமில்லை தங்களை பிறர் தாக்காம இருக்கிறதுக்காக அரண் அமைப்பார்கள் திருக்குறள் அரண்னே ஒரு பகுதி வரப்போகிறது ஒரு அதிகாரம் வரப்போகிறது வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம பார்க்கலாம் அரண் சொன்னால் நம்மளை சுத்தி கோட்டை கட்டிக்கிறது தடுப்பு செக்யூரிட்டின்லாம் சொல்கிறோம் இல்லையா பாதுகாப்பு செய்து கொள்வது வள்ளுவர் இங்கே என்ன சொல்லுகிறார் இது புறத்தில் நாம் செய்யக்கூடிய நம்ம ஒரு அரசன் என்ன பண்ணுவார் போர்பயிற்சியெல்லாம் விடாம பண்ணிக்கொண்டே இருப்பார் எப்பவுமே இந்த உடற்பயிற்சி இந்த போர்பயிற்சி வாழ் பயிற்சி குதிரை பயிற்சி இதெல்லாம் பண்ணிட்டு அதே சமயம் பாதுகாப்பும் பண்ணியிருப்பாங்க தாங்களும் தயாராக இருப்பார்கள் ஆனால் தங்களை யாரும் தாக்க முடியாமல் பாதுகாத்து கொண்டும் இருப்பார்கள் அது மாதிரி இந்த அறிவு என்ன பண்ணும்னு கேட்டா நம்மளை அழிக்க அறிவு நம்மளை அழிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா வாழ்க்கையை நாம வீணாக்காம நம்மளை காப்பாற்றக்கூடியது அறிவு அற்றம் காக்கும் கருவி அழிவுனா என்ன வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை வழங்கிறது தான் வாழ்க்கை உண்மையிலே அதுதான் வாழ்க்கை ஆனால் அது நம்ம அழிக்காம இருக்கணும் அதாவது இங்கே சொல்ற அறிவு என்னன்னா நமக்கும் பிறரையும் அழிக்கிற அறிவு இல்லை இங்கே வள்ளுவர் சொல்ற அறிவு என்னன்னா நல்ல சிறந்த நூல்களை பெரியோர்கள் மூலமாக நாம கற்கிற போது அந்த அறிவு என்ன பண்ணும்னா நாம தவறு செய்யாமல் நம்மளை பாதுகாக்கும் நாம் வாழ்க்கையில் வீணடிக்காமல் நம்மை பாதுகாக்கும் அது மாத்திரம் இல்லை தீய தன்மைகள்லாம் நம்மள்ட்ட வராம நமக்கு பாதுகாக்கக்கூடிய சக்தி இதுலதான் இருக்கு வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்கின்ற ரெண்டு அறிவும் வேணும் தவறானதை நம்ம செய்யக்கூடாது சரியானதை செய்ய வேண்டும் செய்தக்க அல்ல செய்ய கெடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும்ன்னு மற்றொரு இடத்துல சொல்ல போற வெள்ளுவர் ஆகவே நாம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை கண்டிப்பாக செய்தே ஆகணும் இது மாதிரி பல விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஆகவே அறிவு அற்றம் காக்கும் கருவி அறிவு ஒரு மனிதன் தன்னை அழிவு வராமல் பாதுகாத்துக் கொள்வது அழிவு தான் தீய காரியங்களை செஞ்சு தனக்கும் சமூகத்துக்கும் கெடுதல் பண்றதுதான் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றோம் அது மாத்திரமில்லை யாரும் எந்த தீமையும் நம்மளை அணுக பண்றது அதனால எப்பவுமே ஞான கவச்சம் இந்த அறிவு கவச்சத்தை நாம உடையவர்களாக இருக்கணும் ஆகவே இந்த திருக்குறளை மீண்டும் ஒரு முறை அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் செருவார்க்கும்னா பகைவர்களுக்கும் உள்ள அரண் உள்ள வந்து நம்மளை தாக்காம இருக்கிறதுக்கு அரண் அதுதான் ஆக நன்மையை வழங்குவதும் அறிவு தீமைகளை தடுப்பதும் அறிவு என்பதுதான் இந்த குரலின் உள்ளார்ந்த பொருள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேகம் தேனி வேதபுரி